तापत्रय विनाशाय अर्चादौ हृदये சச்சிநோத்தியேத்தாபய விநாய வய நுமாச்சாச்சார கஷித்மலிங்க நோட்சன பீனுபல்ப சந்நிதாபியசமாஹிதாதிபிக் கிருதநியாசமந்திரேண்சேத் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து படித்தா அந்த வினைச்சொல் சரியாக பொருத்தமாக வருகிறது அதனால் ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து படிச்சிருக்கோம் ஆவிர்ஹோத்திரர் ரொம்ப அழகாக பகவானை பூஜை பண்ணுறதுக்கான நியமங்களை சொல்லிக் கொடுக்குறார் ஆச்சாரியிட்ட போய் கற்றுக்கோன்னு சொன்னார் அவரே தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இதுதான் மகான் கருணைங்கிறது இங்கே சொல்லுகிறார் திரியித்தமலிங்க நசனஞ்ச பிரோட்சிய பத்தியதீன் உபக்கல் அது சமாிய ஹிராதித்தர்ச்சா ஹாப்பி யோபார்க்கை மூலமந்திர அப்படி அண்மையம் பண்ண வேண்டி அதாவது என்ன சொல்கிறார் முதல்ல பூஜைக்கு வேண்டிய பொருள் ரொம்ப ஆசையாக ஸ்ரத்தா பக்தியோடு சேகரிச்சுக்கணும் அப்புறம் பூஜை பண்ணுற இடத்த நன்றாக சுத்தம் பண்ணணும் அந்த இடத்த பெருக்கி சாணி இதெல்லாம் போட்டு மெழுகி கோலம் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் தன்னோட உடம்பையும் மனசையும் நன்றாக வச்சுக்கணும் எப்படிப்பட்ட எண்ணத்தோட பூஜை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு கோபப்படாமல் யாரையும் திட்டாமல் பிரசன்ன பூஜை பண்ணுறதுக்கு வேண்டிய மனநிலையை உண்டு பண்ணிக்கணும் அப்புறம் உட்கார இடத்துல ஆசனத்துக்கு தீர்த்த புரோக்ஷணங்கள் எல்லாம் பண்ணி ஆசன பூஜை பண்ணணும் அப்புறம் வந்து இந்த பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனியம் எல்லாம் விடுறதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் தயாரிக்கணும் அப்புறம் மூர்த்தியிலையும் ஹிருதயத்துலேயும் பகவானை ஒருமுகப்பட்ட மனசோட ஆவாகனம் பண்ணணும் சந்நிதாப்பிய அர்ச்சாதவு அப்படின்னு சொன்னால் அந்த விக்கிரகங்களில் ஹிருதயே சாப்பி ஹிருதயத்திலையும் பண்ணணும் ஹிரதயத்தில் பண்ணிட்டு சுவாமிக்கு பண்ணணுங்கிறதா சாஸ்திர விதி அப்புறம் ஹிருதயன மகாசிரசேஸ்வஹா சிகாஜை விஷயம்லாம் சொல்கிறோமே அந்த ஹிருதாதிபிஹி கிருத்தன்யாசா மூலமந்திரேன ஹிருதாதிபிஹி கிருதன்யாசா அதுக்கெல்லாம் விதிமுறைகள் இருக்குது மூலமந்திரத்தினால ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இது போன்ற எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது ஆனால் அததற்குன்னு விதிமுறைகள்லாம் இருக்கும் மூலமந்திரேன ஹிருதாதிபிஹி கிருதன்யாசா सन्न, யசாலப்த உபசார கை எவடெல்லாம் உபச்சாரம் பண்ணுறதுக்கு பகவானுக்கு உபச்சாரம் பண்ணுறதுக்கு சாதனங்கள்லாம் கிடைக்குமோ அதெல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு அர்ச்சயேத் ஹரிம் ஹர்ச்சயேத் அந்த ஹரிங்கிறது முன்னால் சொல்லப்பட்டது அந்த பகவான் ஸ்ரீமன்னாராயணனை விஷ்ணுவை வாசுதேவனை நன்றாக பூஜை பண்ணணும் அர்ச்சய இதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட பொருள் மேலும் உள்ள ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு படிக்கலாம் அர்ச்சாதோபார்க்கை திரவியாத்மலிங்கானி நஷ்பத்திய பிரோக் பீனு